विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, சச்சிந்தோோத்தியேதவே தாபத்தய விநான் பகவத்தன்பூத்தி நுத்தையமம் எய் பிரசன்னியஜா நிமி சக்கரவர்த்தி அந்த நவ யோகிகளுக்கு முன்னால் பேசுகிற விஷயத்தை படிச்சுன் இருக்கோம் அவர்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணி நிமி சொன்னார் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் மனுஷிய சரீரம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அப்படியே மனுஷ சரீரம் கிடைச்சாலும் சத்சங்கம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் இந்த சத் நான் வீணாக்க விரும்பலை அரக் கணங்கூட சத்சங்கம் நமக்கு நல்லதை செய்யும் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் சொல்லி இப்போ சொல்லுகிறார் நீங்கள் பாகவதான் தர்மான் நகா ப்ரூத இந்த பாகவத தர்மங்களையெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கோ எப்படி வசுதேவர் நாரதர்கிட்ட கேட்டாரோ நாரதரும் இதை மாதிரி தான் இன்னொருத்தரும் கேட்டாருங்கிறதத்தானே சொல்லின்னு இருக்கார் ஆக நகா பாகவதான் தர்மான் ப்ரூத பகவானை உடைய பக்தர்களுடைய தர்மங்களை அவர்களுடைய குணங்களை எங்களுக்கு சொல்லி கொடுங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் எதி ஸ்ருதையே க்ஷமம் நாங்களெலாம் அதை கேட்குறத்துக்கு தகுதியுடையவர்கள்லாம் சொல்லி கொடுங்க நாங்கள் அந்த தகுதி இல்லைன்னா நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது இருக்குது இது பணிவை காட்டுறது அடக்கத்தை காட்டுறது எதி ஸ்ருதையே க்ஷமம் நாங்கள் கேட்பதற்கு தகுதியுடையவர்களாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் பாகவத தர்மத்தை எல்லாம் நன்றாக சொல்லி கொடுக்கணும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அஜஹா அஜஹான்னா அந்த பகவான் எய்ஹி பிரசன்னஹா பிரபன்னாய எய்ஹின்னா எந்த பாகவத தர்மங்களால் பகவான் பிரசன்னமாவாரோ எப்படி குழந்தைகள்லாம் நன்றாக இருந்தால் ஒழுக்கமாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அப்படி எந்த ஒரு பாகவத தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணால் அஜஹா அஜஹான்னு சொன்னால் பிறப்பற்ற அந்த பகவான் ஹரியானவர் அது மாத்திரமில்லை பிரபன்னாய பிரபன்னாயனா சரணாகதி பண்ணுகிறார்கள் பரிபூர்ண வைராக்கியத்தோடு யார் ஷரணாகதி பண்ணி பாகவத தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு ஆத்மானமபி தாசியத்தி தன்னையே கொடுத்துடுறாராம் எந்த ஹரி பகவான் சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு எந்த தர்மங்களால் சந்தோஷப்பட்டு தன்னையே கொடுக்கறாரோ அந்த பாகவத தர்மத்தை நாங்கள் கேட்குறதுக்கு தகுதி இருந்தால் சொல்லிக் கொடுங்கோ அதுதான் விஷயம் தர்மான் பாகவதான் ப்ரூத